வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை நிகழ்ச்சிக்காக விருதுநகரிலிருந்து சாமி பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஆசிரமத்துல மறுநாள் காலையில நடைபெற இருந்த ஒரு விழாவுக்காக ஆயிரக்கணக்கில் லட்டுகளை செஞ்சு அதை ஒரு அறையில அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய சீடர்கள் லட்டு மலை மாதிரி குவிஞ்சிருச்சு இப்போ சீடர்களுக்கு ஒரு சந்தேகம் இரவு நேரத்துல எறும்புகள்டருந்து இந்த லட்டுகளை நாம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் அங்க ராமகிருஷ்ண பரமகம்சர் வந்தாரு வந்தவர் சீடர்களை பார்த்து என்னப்பா லட்டு மலையை பார்த்து மலைப்பா நிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு உடனே சீடர்கள் அப்படிலாம் இல்ல குருவே எறும்புகள்டிருந்து இந்த லட்டுகளை நாம எப்படி பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே பரமகம்சர் என்ன சொன்னார் சொன்னா சர்க்கரை இருக்கு இல்லையா நீங்க கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடிய வாங்கி பரமகம் அந்த லட்டு மலைய சுத்தி அழகா ஒரு வட்டம் போட்டாரு மறுநாள் காலையில வந்து பார்த்தா பரமகம் நினைச்ச மாதிரியே வந்த எறும்புகள் எல்லாம் சர்க்கரையை தின்னுட்டு அப்படியே திரும்பி போயிருச்சு உடனே பரமகம் சொன்னாரு மனிதர்களும் இப்படித்தான் பேரானந்த நிலையாகிய தன்னை உணர்தல் மற்றும் ஞானமடைதல் ஆகியவனவற்றை விட்டுவிட்டு சிற்றின்பங்களிலேயே சமாதானமாகி விடுகிறார்கள் அனைத்து மக்களும் அப்படின்னு சொன்னார். உண்மைதானுங்க பேரானந்த அலையில் நீர் வேண்டும் என்றால் சிற்றின்ப வேலியினை நாம் தாண்டியே ஆக வேண்டும் அப்படித்தானே